ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா கீதமே நமபு விஷு லுத்தீன் விஷயம் தியுசியர் இந்த ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்தில் ஹே அர்ஜுனா நான் உனக்கு சுருக்கமாக சொல்லித்தரேன் கர்மயோகத்தை நன்றாக பண்ணி சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைஞ்சவன் ஞான யோகத்தின் மூலம் எப்படி பிரம்மத்தை தன் சொரூபமாக உணர்ந்து மோட்சம் அடைகிறான் என்பதை சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஆதிசங்கரர் இந்த இடத்துல நிஷ்டா ஞானசியா பரா என்கின்ற ஒரு வாக்கியத்திற்கு விரிவான விளக்குறை எழுதியிருக்கிறார் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வடிவமற்ற மெய்ப்பொருளை மனமானது எப்படி கிரகிக்க முடியும் என்பது பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் இங்கே ஆதிசங்கர் எழுதியிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறேன் அதை நான் விளக்கி சொல்லவில்லை ஆர்வமுடையவர்கள் அதை ஆழ்ந்து கற்று தெளிவார்கள் ஆக இனி இந்த புத்தியாங்கிற ஸ்லோகத்தில் நான்கு ஸ்லோகங்களை பகவான் உபதேசம் பண்ணுகிறார் அந்த ஞான நிஷ்டா என்பது என்ன அந்த மேலான ஞான நிஷ்டை என்பது என்ன என்பதை விளக்கி சொல்லுகிறார் விசுத்தயா புத்தியா யுக்தா முதல்ல இதை எடுத்துக்கணும் அதாவது உறுதியான மனம் விவசாயாத்மிகா புத்திஹி என்று முதல்ல படித்தோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் விவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌன விதீயத்தேன்னு சொன்னார் அதை புரிஞ்சுக்கணும் விவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னு சொன்னால் உறுதியான புத்தின்னு அர்த்தம் விவசாயாத்மிகா புத்திஹி சமாத விதீயத்தை அந்த ந விதீயத்தைங்கிறது விவசாயாத்மிகா புத்தி சமாதோ விதீயத்தை எடுத்துக்கணும் விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குரு நந்தன பகுஷாக்காஹாஷ புத்தையோசாயினாம் என்று அங்கே சொல்லியிருக்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலேருந்து நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம் அது அதாவது கர்ம காண்டத்தில் உழல்றவனுக்கு விவசாய புத்தி வராதுன்னு சொன்னார் ஆனால் இங்கே என்னென்னா கர்மயோகத்தை செஞ்சவனுக்கு விவசாய புத்தி இருக்கும்னு அர்த்தம் விசுத்தையா புத்தியான்னு சொன்னால் மோட்ச புருஷார்த்தத்தில் உறுதியான புத்தி அது ஆ அதாவது இந்த மாயையோட பாதிப்பில்லாத புத்திங்கிறார் யாக்கியானக்கார் மாயா ரஹிதயா யுக்தா சுர்க்கமாக சொன்னால் சுத்தமான புத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு இருக்கிறவன் ஞானத்தை நன்றாக பெற்றவன் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இருக்கு ஆத்மானம் திருப்தியா நியம்யச்ச ஆத்மானம்னு சொன்னால் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் சமஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் காரிய கரண சங்காத்தகான்னு பேர் உடல் மனம் சேர்க்கை இந்த ஸ்தூல சூக்ம சரீரத்தினுடைய சேர்க்கை இதெல்லாம் நன்றாக கட்டுப்படுத்தி உடலையும் உள்ளத்தையும் நன்கு அறிவின் துணை கொண்டு முறையான பயிற்சியோடு நன்றாக கட்டுப்படுத்தி அப்படின்னு அர்த்தம் உறுதியான புத்தியோடு உடம்பையும் மனசையும் நன்றாக கட்டுப்படுத்தி உறுதியான புத்தினால் நிறைய நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வாழ்க்கையின் குறிக்கோள் முக்தி அடையிறது தான் முக்திக்கு தேவை ஞானம் ஞானத்துக்கு தேவை ஞான யோக சாதனம் குருகிட்ட வேதாந்தம் படிக்கிறது அதுக்கு தேவையான மனப்பக்குவங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறது மூணாவது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம் முப்பதாவது ஸ்லோகத்தில் அத்தியாத்ம சேத்தஸுங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம் மூணாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகத்தில் தன்னை நன்றாக உறுதியோடு கட்டுப்படுத்தி ஷப்தாதீன் விஷயாம் தியக்துவா சப்தம் முதலான சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் புல நின்பங்களை தூய்ப்பதை முற்றிலும் விட்டுவிட்டு ராகத்வேஷம் யுதஸ்யச்ச இதெல்லாம் கர்மயோகத்திலே சொன்ன விஷயம் விருப்பு வெறுப்பையும் நன்றாக நீக்கிவிட்டு அதாவது உடம்பை காப்பாற்றிக்கிற விஷயத்தில் கூட விருப்ப வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஏற்கனவே அவனுக்கு விருப்ப வெறுப்பு இல்லை கர்மயோகத்தினால் இருந்தாலும் உடம்பை காப்பாற்றிக்கிற விஷயத்தில் சில சமயம் விருப்ப வெறுப்பு வந்து அதையும் விட்டு விட்டுங்கிறார் இன்னும் தொடர்ச்சியாக ஸ்லோகத்தினுடைய கருத்துக்கள் இருக்குது இங்கே இன்னும் வினை சொல்லே வரல அது கடைசியில் வரப்போகிறது மத்பக்திம் லபத்தே பராம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறார் பின்னால் ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தோடு இது பூர்த்தியாக போகிறது அது வரைக்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது இந்த அர்த்தத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் புத்தியா விசுத்தயா யுக்தா திருத்தியாத்மானம் நியம்யச்ச